அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு ஊக்கமுடைமை அதிகாரத்திலே இது ஐந்தாவது குரலாக விளங்குகிறது இதன் பொருள் நீரானது எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அவ்வளவு நீளம் அங்கே உள்ள மலர் தண்டினுடைய நீளமும் மைந்திருக்கும் அதேபோல மக்களுடைய ஊக்கம் எவ்வளவு ஆழமாக மனதில் பதிந்திருக்கிறதோ கவளவு அவர்களுடைய வளர்ச்சியும் அமையும் சற்று விளக்கமாக பார்ப்போம் ஆற்றிலே நீர் இருக்கிறது வெளித்தோற்றத்திற்கு நீர் மட்டமாக சாதாரணமாக தோன்றுகிறது ஆனால் அதன் ஆழம் அந்த நிலப்பரப்பு தண்ணீர் இருக்கின்ற நிலப்பரப்பினுடைய மேடு பள்ளம் காரணமாக கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கக்கூடும் அந்த ஆழத்துக்கு தக்கவாறு அங்கே இருந்து தோன்றுகின்ற மலர்தண்டினுடைய நீளம் அமையும் அதுபோல உள்ளத்திலே எவ்வளவு ஆழமாக ஒரு பொருளை சிந்தித்து முயலுகிறோமோ அவ்வளவு வளர்ச்சியை பெறுகிறோம் என்பதுதான் இதனுடைய விளக்கம் அதாவது அந்த மலர் தண்டு எவ்வளவு ஆழமாக இருக்கோ எவ்வளவு நீளமாகவும் ஆழமாகவும் இருக்கிறதோ அதை போன்று நமக்கு ஆழமாகவும் நன்கு உயர்ந்தும் இருக்க வேண்டும் என்பது இங்கே நன்றாக நமக்கு உணர்த்தப்படுகிறது மூதுரை என்கின்ற தமிழ் நூலிலே ஒரு அழகான பாடல் இருக்கிறது அதை மேற்கோளாக நாம் இங்கே பார்க்கலாம் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு மேலை தவத்து அளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் குலத்து அளவே ஆகும் குணம் இதில் நீரளவே ஆகுமாம் நீராம்பல்கிறதான் நமக்கு உதாரணத்துக்காக எடுத்துக்கொண்டிருக்கும் ஆனால் இதோடு சேர்த்து பல விஷயங்களை நாம் சிந்திக்கிறோம் அல்லிப்பூ நீரின் அளவு எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவுதான் வளரும் நுண்ணறிவுங்கிறது எவ்வளவு தூரத்துக்கு நாம் படிக்கிறோமோ அதை பொறுத்தது தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு நிறைய படிக்கிறவனுக்கு அறிவு ஆழமாக போய்கொண்டே இருக்கும் நம்ம சம்பாதிக்கிற பணம் நாம் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோமோ அதை பொறுத்தது மேலே தவத்து அளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் குலத்து அளவே ஆகுமாம் குணம் நம்முடைய தாய் தந்தையர்கள் நம்முடைய உற்றார் சுற்றம் இவர்கள் எவ்வளவு பண்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதை பொறுத்துத்தான் அவர்களோடு நாமும் சேர்ந்து வாழ்ந்தால்தான் அதற்கு தகுந்த மாதிரி குணங்கள் நமக்கும் அமையும் செயற்கையை பொறுத்து நல்ல குணங்கள் தீய குணங்கள் அமைகின்றன என்பது கருத்து ஆக குலத்து அளவே குணமாகும் இதில் நம்ம இந்த இதோடு சேர்த்து இந்த கருத்தையும் நாம் சிந்திக்கிறோம் இந்த தவத்து அளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வத்துக்கு ஒரு குரல் எனக்கு தோன்றுகிறது இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் நோலாதவர் பலர் பல பேருக்கு செல்வம் இல்லாததுக்கு காரணம் தவம் செய்யாதது தான் தவம் செய்கின்ற சிலருக்குத்தான் செல்வம் நிறைய கிடைக்கிறது என்ற குரலை தவங்கிற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இனி பதவுரை பார்க்கலாம் வெள்ளத்தனைய தாமரை போன்ற மலர்கள் நிறைந்த குளத்தில் நீரானது எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அவ்வளவு நீளம் அங்குள்ள மலர்களுடைய தண்டுகளின் நீட்டம் நீளங்கள் அமையும் அதைப்போல மாந்தர்தம் மக்களுடைய உள்ளத்தனையது ஊக்கத்தின் அளவை பொறுத்தே அதாவது ஊக்கத்தின் ஆழத்தை பொறுத்தே உயர்வு வளர்ச்சியும் மேன்மையும் அமையும் தாமரை போன்ற மலர்கள் நிறைந்த குளத்தில் நீரானது எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அவ்வளவு நீளம் அங்குள்ள மலர்களுடைய தண்டுகளின் நீளங்கள் அமையும் அதைப்போல மனிதர்களுடைய ஊக்கத்தின் அளவை பொறுத்தே ஆழத்தை பொறுத்தே அவர்களுடைய வளர்ச்சியும் மேன்மையும் அமையும் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மான் தர்தம் உள்ளத்தனையது உயர்வு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் வேதபுடி